तापत्रय विनाशाय சுச்சிதானந்தோத்தியாவினாஷா வய நுத்தவாசூத்தராய காமிவச்சாடி நலலம் பகவன் ஸ்ரீகிருக்கு ஆத்ம ஜஞானத்தை தெளிவாக உபதேசிக்கிறதுக்காக வாழ்க்கையில் வைராகியத்தை கொடுக்கக்கூடிய விவேகத்தை உபதேசிக்கிறார் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற அதே இது தான் புண்ணிய கர்மாக்களை பண்ணி நமக்கு இதை விட உயர்ந்த வாழ்க்கை வந்தாலும் அதுலேயும் இந்த குறைபாடு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறார் இகலோக சுகம் எப்படி தோஷமுடையதாக இருக்கிறதோ அப்படியே பரலோக சுகமும் தோஷமுடையது தான் என்கிறார் இந்த உடம்பில் இருந்து உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க சுகத்தில் எவ்வளவோ குறைபாடுகள்லாம் இருக்குது ஒரு துன்பமில்லாத இன்பம்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி வேறு உடம்பு எடுத்து வேறு உயர்ந்த வாழ்க்கைக்கு போனாலும் அங்கேயும் இப்படித்தான் இருக்கும் ஆகவே துன்பமில்லாத இன்ப உலக வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை எனவே துன்பமில்லாத இன்பம் நம்மால் வெளியிலிருந்து பெற முடியாது என்பதுதான் உபதேசம் நாமே துன்பமில்லாத இன்பமாக இருக்கிறோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையை வேடிக்கை பார்க்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகளை போடாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவோடு வாழ வேண்டும் என்பதுதான் கருத்து இங்க சொல்றார் ஸ்ருத்தஞ்ச திருஷ்டவத் துஷ்டம் பகவத்கீதையில் கூட भगवान சொல்றார் ஸ்ருதி விபிரதி பன்னா தேசியத்தை நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யி யாமிமா புஷ்பிதாம்பாச்சம் பிரபதந்தியவிபிதா இந்தமாதிரி இடங்களில் நீ நிறைய கேட்டிருக்கலாம் பிற்கால வாழ்க்கை நம்ம நிறைய இந்த மாதிரி வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்ணினால் பிற்காலத்தில் இதை பெட்டர் பாடி பெட்டர் என்விரான்மெண்ட் இதை விட நல்ல சிறந்த உடம்பு சிறந்த உலகப் பொருள்கள் சிறந்த பொறிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீ சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மை இல்லைங்கிற ஸ்ருதஞ்ச திருஷ்டவது துஷ்டம் அதாவது நாம் கேள்விப்படுறது சாஸ்திரங்கள் வாயிலாக கேள்விப்படுகிற மற்றொரு உலகம் அந்த உடல் வாழ்க்கையெல்லாம் சுகமாக இருக்கும்னு நினைக்கிறது கூட இந்த பார்க்கறதுல எப்படியெல்லாம் துக்கம் கலந்துருக்கோ அப்படி தான் அங்கேயும் இருக்குங்கிறது அங்கேயும் என்ன இருக்கும்னா ஸ்பர்தா அசூய அத்தியவிய ஸ்பர்தான்னா அங்கேயும் போட்டியிருக்கும் தேவலோகத்துக்கு போனால் அங்கேயும் போட்டியிருக்கும் அசூயா அசூயான்னா பிறர் இடத்துல பிறருடைய நல்ல குணத்தை கூட மோசமாக பார்க்குற புத்தி நமக்கு வரும் பொறாமல் வரும் அத்தியவியைகி நம்மளை காட்டிலும் ஒருத்தன் ரொம்ப சௌரியமாக இருப்பான் அங்கேயும் வியயம்னா செலவு அத்தியவியைகின்னா அளவுக்கு மீறி செலவு பண்ணுறான் அவங்ககிட்ட இருக்குது செலவு பண்ணுறான் நம்மக்கிட்ட அவனை பார்த்து நமக்கு பொறாமல் வரும் அங்கே போனால் நம்ம அனுபவிக்கிறத காட்டிலும் இன்னும் அதை விட அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இங்கே எப்படி நம்ம அனுபவிக்கிற வஸ்துக்களை காட்டிலும் அதிகமான வஸ்துக்களை வச்சு ஒருத்தன் நல்லா இருக்கான்னு நாம் நினைக்கிறோமோ அவன் உலகம் முழுக்க ஒருத்தனுக்கு பங்களா இருக்குது சொத்து இருக்குதுன்னா கூட அது ஏதோ நிறைய சௌரியம் இருக்குதுன்னு நாம் நினச்சிக்கிறோம் அது மாதிரி அங்கேயும் போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி அதெல்லாம் அந்த உலகத்துலேயும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மல்டி மில்லியனர் வேர்ல்டுன்னு போனால் அவங்களும் என்ன வேதாந்த சாஸ்திரமாக படிச்சுருக்காங்க பெரும்பாலும் அவங்களுக்கும் என்னென்னா அவங்களுக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குது அண்ணன் தம்பி பிளேயேஷன்ட்ட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தெரியறது இல்லை அனுபவத்தில் நிறைய பார்த்து கொண்டிருக்கோம் எ உலகத்தில் அது மாத்திரம் இல்லை பகு அந்தராய நம்ம அனுபவிக்கிற சுகத்திலையும் இன்னொருத்தன் சுகத்தை பார்த்து போட்டி பொறாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் அனுபவிக்கிறதுலேயும் என்னது நான் நிறைய இடைஞ்சல் காலம்பரம் நல்லா இருப்போம் மத்தியானம் நல்லா இருக்க முடியாது ஆஹா வயசாக வயசாக இந்த முதுமையும் நோயும் வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக பகு அந்தராய அந்தராயான விக்னங்கள்னு அர்த்தம் நிறைய விக்னங்கள் சொன்னோமே ஒருத்தன் வந்து பாழும் கிணத்துல விழப்போகிற போது தேனை சாப்பிட்ட கதை சொல்கிறோமே புலி துரத்தியது கீழே பார்த்தா நிறைய பாம்பு இருக்குது அவன் வந்து தொங்கின்னு இருக்கான் எலி கடிச்சின்னு இருக்கு தேன் கூடு உடஞ்சிது தேனை சாப்பிட்றாங்கிறோமே அதே காமத்வாத் அந்தராய காமத்வாத் காமம்னா இந்த இடத்துல சுகம்னு அர்த்தம் அனுபவிக்கிற சுகத்திலையும் நிறைய இடைஞ்சல்னு அர்த்தம் காமத்வாத்துனா சுகத்வாத் பல்வேறு விதமான இடையூறுகளோடையே நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு நிம்மதியாக இன்பமாக இருக்க முடியும் சரி எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு கதை வச்சாத்தியாச்சு போய் ரெஸ்பாண்ட் இல்லைன்னு படுத்துக்கலாம்னா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பெல் அடிக்கிறான் கேட்டால் போஸ்ட்டுங்கிறான் கொரியருங்கிறான் இல்லாட்டி நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்ட ஏசி ரிப்பேர்காரன் வந்து நிற்கிறான் நிம்மதியாக படுக்க முடியாது ஏன்னா அவன் விட்டால் அடுத்த வாரம் கிடைக்க மாட்டான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னா தூங்க விட்டானான்னு போச்சு அவன் வந்துட்டு போகிறதுக்குள்ளே அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு அவன் அதில் பல காரணங்களை சொல்லி அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லி அந்த ஏசி வேற கட்டின்னு போய்ட்டான் இருக்கிறது ஒரு ஃபேன் தான் அப்புறம் தன்னை நாமளே நொந்துப்போம் இந்த மாதிரி அனுபவிக்கிற சுகத்துலேயும் நிறைய விக்னங்கள் அது மாத்திரம் இல்லை இந்த வாழ்க்கையில் எதா பிரயோஜனம் இருக்காண்ணா சில சமயம் விவசாயத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம் நிறைய உழுது நல்ல தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் வச்சுருப்போம் திடீர்னு பூச்சி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போய்டும் கிருஷி வச்சாப்பி நிஷ்பலம் முயற்சி பண்ணி கிருஷி காரியத்தை பண்ணி கடைசியில் பயிர் வர நேரத்தில் பயிர் வராமல் போயிடுதுன்னு சொன்னால் எவ்வளவு துக்கமாக இருக்கும் அப்படி தான் இந்த வாழ்க்கையில் நம்முடைய உழைப்புகளெல்லாம் ஆகின்றன ஆகையினால வாழ்க்கையில் வைராக்கியம் வரணும் ஏதோ இருந்தோமா சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு உடம்பை எப்படியோ கொஞ்சம் காப்பாற்றி நல்ல விஷயத்தில் தியானம் பண்ணி மனசை அமைதியாக வச்சுக்கணும் அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி வாழ்க்கையை நொந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் भगवान उपदेश नाम अल्लोकू पार्कलो पूर्ति पड़े श्रुत कामचा निष्ठल परीपूर्ण आशीर्वाद मनमार्द नलवा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 நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி